அழியது நின்று நிலையில் குடித்தார்கள் அப்போது அவர்கள் நான் செய்யும் இந்த செயலை என்னிடம் நீங்கள் பார்ப்பது போலவே நபி அலை அவர்களை இவ்வாறு செய்திட நான் பார்த்துள்ளேன் என்று கூறினார்கள்